திருச்சிட்டம்பலம் திருத்தோல் நோக்கம் தோல் நோக்கம் தோணோக்கமாகவும் சொல்லப்பெறும் மகளிர் விளையாட்டுகளில் இதுவும் ஒன்று பெண்கள் ஒருவர் தோலை மற்றொருவர் தொட்டு கடவுளை வாழ்த்தி பாழி விளையாடும் விளையாட்டாகும் இந்த பகுதிக்கு பிரபஞ்ச சுத்தி என்று சான்றோர்கள் குறிப்பு வரைந்துள்ளார்கள் ஆன்மாக்களின் உலக மயக்கத்தை நீக்கி சுத்தம் செய்வதையே பெரும்பாலான பாடல்களில் பாடியிருப்பது பற்றி பிரபஞ்ச சுத்தி என இப்பகுதிக்கு அவர்கள் பெயரிட்டார்கள் கண்ணப்பர் அன்பு பற்றி எப்பொழுதுமே பெரு வியப்பு கொள்வார் மணிவாசகர் இப்பகுதியில் கூட ஒரு பாடலிலே அதை மிகவும் வியக்கின்றார் சிவகோசரியார் குடுமித்தேவருக்கு செய்து வந்த பூசை பொருள் பற்றி செய்த பூசை ஆகம பொருள் பற்றி செய்த பூசை ஆனால் கண்ணப்பர் செய்த பூசை நாமெல்லாம் அறிந்ததுதான் மணிவாசகர் சொல்லுகிறார் கண்ணப்பர் செய்த பூசை எப்படி இருந்ததாம் பொருள் பற்றி செய்கின்ற பூசணிகள் போல் விளங்க என்று சொல்லுகிறார் ஆகமம் பற்றி செய்யப்படுகின்ற பூசைகள் சிவபெருமானுக்கு என்ன மகிழ்வைத் தருமோ நிறைவைத் தருமோ அப்படியேதான் கண்ணப்பருடைய பூசையும் தந்தது என்பதற்காக பொருள் பற்றி செய்கின்ற பூசனைகள் போல் விளங்க என்று அற்புதமாக குறிப்பிடுகின்றார் அந்த பூசையையும் அவர் தொடர்ந்து விளக்குகிறார் செருப்பூற்ற சீர்வடி வாய் கலசம் ஊன் அமுதம் விருப்புவுற்று வேடனார் சேடு ஏறிய மெய் குளிர்ந்து அங்கு அருள் பெற்று நின்றவா என்று சொல்லுகிறார் மெய் குளிர்ந்ததாம் சிவபெருமானுக்கு இந்த பூசையினாலே இதை பாடி நாம் தோல் நோக்கம் ஆடாமோ என்று கூறுகின்றார்கள் அந்த மகளிர் புத்தரும் பொதுவே எனக்கருதி பேய்த்தர்முகம் கேறும் பேவை குணமாக தீர்த்த திகழ்த்தில்லை அம்பனத்தே திருநடம் செய் வுல் சேவடி கூடும் வண்ணம் தோனோக்கம் என்றும் பிறந்து இறந்து ஆழமே ஆண்டு கொண்டால் கன்றால் விளைவு எறிந்த மல் காண்பறிய குன்றாதசி சில்லை அம்பலவன் குணம் பரவி சுன்றுயார் குழலினி தொள் நோக்கம் ஆடாமோ பொருள் பற்றி செய்கின்ற பூசனைகள் போல் விளங்க செருப்புற்ற சீரடி பாய் கலசம் ஊன் அமுதம் விருப்புற்று வேடனா சேடேரிய மெய் குளிந்து எங்கு அருள் பெற்று நின்றவா ோக்கம் ஆடாமோ கல்போலும் நெஞ்சம் கசிந்துள்கள் கருணையினா நிற்பனை போல என் நெஞ்சில் என்னை நாடறியத்தான் சொ அல்லது ஆனவ தோல் நோக்கம் ஆடாமோ நிலம் நீ நெருப்பு உயிர் நீ நிலாப்பகலோன் புலல்லாயம் வைத்தனோடு என்பகையாய்ப்புணர்ந்து நின்ற உலகு ஏ என திசை பத்து என த பலயாகி நின்றவா தோல் நோக்கம் ஆடாமோ புத்தன் முதல் ஆய புல்லறிவில் பல் சமயம் தம் மதங்களில் தட்டுழுப்பு பட்டு நிற்க சித்தம் சிவம் ஆக்கி ஆக்கும் அத்தல் கருணையினால் தோ நோக்கம் சிவகருமம் செய்தே சாதியும் வேதியன் தாதை தனித்தாழிரண்டும் சேரிப்பேன் ஈசல் திருவருளால் தேவர் தொழே பாதகமே பற்றினவ பற்றினோக்கம் மானம் அழிந்தோம் மதிமறந்தோம் ஆனந்த கூத்தருள்ரில் நாம் அவ்வளமே ஆனந்தமாகி நின்று ஆடாம தோழாகும் எங்குடை மூவர் கிராக்கதர்கள் ஏறி பிழைத்து யோ பிர மகளும் மண்ணி செய்க்கம் பங்கயம் ஆயிரம் பூவியில் ஓர் புக்குறையிடம் வித்தாரம் சேவடி மேல் சாத்தலுமே சங்கரம் எம்பிரான் சக்கரம் கருளிய multimassalism does not dwarf worshipbird in Korea when it returns He the பரமாகி அளமிர பரமாயின தொள்ோக்கம்மாட ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலம் செல்லாம் ஆளுக்கு பரம்பரணி Sing that